அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பெறா பண்புடை மக்கள் பெரின் பழிபிரங்கா பண்புடை மக்கட்பெரின் எழுபிறப்பும் தீயவை தீண்டா அறிவறிந்த நல்ல மக்கட்பேரு அப்படின்னா கற்றறிந்த அறிய வேண்டியவற்றை அறிந்த குழந்தைகளே மிக பெரும் பேர் இது ஏற்கனவே இதற்கு முன்னால் பார்க்குறபோது சிந்திச்சுருக்கோம் அறியக்கூடாதவற்றை அறிந்து வாழக்கூடாத வகைகளில் வாழ்கின்ற குழந்தைகள் அத்தகைய பேர் இல்லை படிக்கக்கூடாத படித்து எப்படி இருக்கக்கூடாத அப்படிலாம் இருந்து எங்களுக்கு ஏண்டா இந்த குழந்தைகள் பிறந்ததுங்கிற மாதிரி ஆயிடுத்து எங்களுக்கு துன்பந்தான் கிடைச்சது இந்த குழந்தைகளால் அப்படின்னு அதுக்கு காரணம் நீங்களாகவும் இருக்கலாம் நீங்களும் தர்மமாக இல்லாமல் வளர்த்துருக்கலாம் நீங்கள் தர்மத்தை கொஞ்சம் பெரியவங்கள்டருந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறப்பேள் விட்டு கொடுத்துருப்பேள் அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் அதை விட விட்டுக் கொடுக்கும் அப்புறம் கடைசியில் பார்த்தா தர்மம்னே ஒன்று இருந்துது அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இட் இஸ் நாட் ரெலவெண்ட் ஃபார் டுடே அப்படின்லாம் பேசின்னு என்னமோ சர்வஜின மாதிரி இருப்போம் எல்லாம் வேதம் சொல்கிறது புத்ரேன ஐம் லோகோ ஜெய்யா மக்களை கொண்டே இந்த உலக வாழ்க்கையை அதாவது லோக்கம்ங்கிறதுக்கு சரீரம்னு அர்த்தம் இருக்குது வயசான காலத்தில் இந்த சரீரம் நகர்த்ததே பெரிய விஷயமாயிடும் அப்போ குழந்தைகளை வச்சு தான் இதை காப்பாற்றணும் சரி பண்ணிக்கணும் இல்லாட்டி தபஸ் பண்ணி மேலே உயர்ந்த நிலைக்கு போகணும் ஆக நல்ல மகன் அமைந்து விட்டால் ஒரு ஒரு உலகத்தில் அதுக்கு ஈடானது கிடையாது பிரதோஷே தீபக்சந்திரஹா பிரபாத்தே தீபகோ ரவி திரைலோக்கியே தீபகோ தர்மஹா சுபுத்திர குலதீபகா இரவில் ஒளி தருவது இரவில் ஒளி தருவது சந்திரன் பகலில் ஒளி தருவது சூரியன் மூன்று உலகிலும் ஒளி தருவது நாம் செய்த புண்ணிய செயல்கள் குலத்திற்கு ஒளி தருகின்றவன் நல்ல குழந்தை என்று இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கிறது நல்ல குழந்தையே குலவிளக்கு தாயும் தந்தையும் இணைந்து குழந்தையை நன்றாக வளர்க்க வேண்டியது முக்கியமான பொறுப்பாகும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பிறந்த இவங்கள ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்களா இது என்ன பண்ணுறதுன்னா இங்கேயோ கொண்டு க்ரஷில் போட்டு விட்றாங்க அதெல்லாம் பணக்கார வீட்டில் இங்கேனா கிராமத்துலேயாவது ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துப்பாங்க குழந்தைய அதுக்கு ஒரு ஆளை போடுறது அதுக்கு இது பண்ணுறது உண்மையான அன்பே தெரியாது குழந்தைக்கு இப்போ சைக்காலஜிஸ்ட்டு சொல்லுவார் நீ ஒன்றா கொஞ்சமாவது ஹக்கு பண்ணிக்க குழந்தையம்பார் அதுக்கு அவரோட அட்வைஸ் வேணும் இதெல்லாம் இன்ஃபார்மலாக நம்ம கல்ச்சரில் இருந்தது எல்லாருக்கும் சுபாவமாக தெரிஞ்ச விஷயமாக இருந்தது இதை நாம் திரும்பவும் புத்துணர்ச்சி பெறுவதற்கு திருவள்ளுவருடைய திருவருள் துணை கொண்டு முயற்சிப்போம் பிரார்த்திப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்